திருமுகம் இருபத்தி ஏழு இறைவன் தம் உள்ளிருந்து பாடுவித்தவை சிவமயம் அன்பு அறிவு ஆச்சாரங்களில் சிறந்து சிவபக்தியினும் ஜீவகாருண்யத்தினும் தலைநின்று எமது உள்ளத்தில் கலந்து விளங்கிய தங்கட்கு சிவானுகிரகத்தால் தீர்க்காயுலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக ஆயிரத்து எண்ணூற்று வருடம் நவம்பர் மாதம் பதிமூனாம் நாள் ரிஜிஸ்டர் செய்தனுப்பிய தங்கள் கடிதத்தை கண்ணுற்றறிந்து கொண்டேன் அக்கடிதத்தில் குறித்த விஷயம் எனக்கு துணை அவசியமின்றாயினும் தங்கள் கருத்தின்படி இறைவன் என்னுள்ளிருந்து பாடுவித்தவைகளை மாத்திரம் தாங்களாயினும் ஸ்ரீ செல்வராய முதலியாரவர்களாயினும் தாங்கள் வரைந்தபடி செய்து கொள்ளலாம் இனி எழுதுவதற்கு சமயமின்று ஆகலின் இங்னம் அமைதி செய்தான் சுமார் இருபது தினம் சென்ற பின்னர் சமயமுண்டாம் ஆண்டு வரைவன வரைதும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி சிவசிவ இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இஃது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை வீதியில் இங்கிலீஷ் ஸ்கூல் மாஸ்டர் மகாஸ்ரீ ரத்தினம் முதலியாரவர்கள் சமூகத்துக்கு